நம்ம வீட்டுல குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா இருக்க மாட்டேங்க அது வந்தாலே வந்து எதாவது அம்மா வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு அந்த இந்து உங்களுடைய கேள்வி இந்த சில பேருக்கு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஏற்படும் அம்மை நோய் அப்படிங்கறது இந்த நோய் வந்துட்டா அம்மா வந்துடுச்சு அப்படிங்கிற ஐதீகத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க இன்னும் சில காரியங்களெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க அம்மையு வந்துவிட்டால் இந்த வீட்டில் இதெல்லாம் நடக்கக்கூடாது இன்னும் என்னாலலாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஐதீகமாகலாம் இருக்குது இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சில ஐதீகமெலாம் இருக்குது இப்படியெல்லாம் உன் இருக்கிறதான்னு கேட்டுக்கிறீங்க அப்படியெல்லாம் உனக்கு கிடையாதுங்க ஏன்னா அம்மை என்பது நோய் எத்தனையோ நோய்கள்ல இது ஒரு நோய் ஆனால் ஒரு தொற்று நோய் இந்த அம்மையின் நோயை தான் இவங்க அம்மானு வழங்கிட்டாங்க அம்மான ஏதோ ஒன்று காற்று பிசாசுன்னா போய் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இதுவெல்லாம் அப்படி கிடையாது இப்படி ஒரு ஐதீகம் வேறு மதங்களிலும் வேறு சமூகங்களிலும் இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதுவெல்லாம் மூடப்பழக்க விளக்கத்தில் கட்டுப்பட்டதே தான் ஏன்னா இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கமாகும் சிந்தனை பூர்வமான மார்க்கமாகும் எதுவா இருந்தாலும் அறிவுக்கு பொருந்தும் அப்ப சட்டமாக இருந்தாலும் நைதிகமாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் எல்லாம் அறிவுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கும் இப்போ இந்த அம்மையை நோய் வந்தவுடனே அப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுலாம் வந்தாங்க அதெல்லாம் மூடப்பழக்கவழம் இல்லவா இதெல்லாம் இஸ்லாத்துக்கு இடமே கிடையாதுங்க அது ஒரு நோய் அப்போ நோய் வந்துட்டா மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் மற்ற நோய்களுக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் ஆனால் தொற்று நோய்ங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அதனால் கூட சில இடங்கள்ல இந்த வேப்படையெல்லாம் வைப்பாங்க அம்மை நோய் வந்துட்டா வேப்படை வைப்பாங்க வேப்படை வைத்துங்கிறது ஒரு காரணத்தின் அடிப்படையில் அதை இப்போ மூலப்பழக்கமாக ஆகிட்டாங்க எத்தனையோ செயல்பாடுகளை பெரியவர்கள் சில நலன்களுக்காக செஞ்சிருப்பாங்க அதை கடைசியில் மூலப்பழக்கோக்கமாக மக்கள் பின்னால் வந்தவங்க மாற்றிடுவாங்க இந்த வேப்பலை அப்படிங்கிறது பகுதி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த அம்மையின் வந்து கொப்பளம் கொப்பளமாக தானே வருது அரிக்குமல்லவா அரிச்சாக்கா சொறிஞ்சாக்க அது புண்ணா போயிடும் ஏற்கனவே கொப்பளம் இருக்குது அது உடைச்சி விட்டு புண்ணாக இன்னும் வேதனையே அதிகமாகும் அதனாலதான் என்ன செய்யணும் வேப்பலை வச்சிருப்பாங்க வேப்பலைங்கிற அந்த இலை இருக்குதுல்ல அதை அது சொறியும் பொழுது அதனால் எந்த இடையூறுமே ஏற்படாது இப்போ அறிவிப்பும் போயிடும் அதை வைத்து சொறியும் பொழுது எந்த இளைஞலும் ஏற்படாது அதனால ஒரு பொருத்தமான இலைய நான் சுர சொரப்பா இருக்கும் வேற இலைகளை விட இந்த வேப்பலைங்கிறது சுரசுரப்பா இருக்கும் அதே போல இடையிலடைய கத்தி கத்தி மாதிரியும் இருக்கும் இதை கொண்டு அது சொரிந்து கொள்கின்ற போது அரிப்பு போயிடும் அந்த புண்ணுக்கு எந்த காயமும் ஏற்படாது அதனாலதான் யூஸ் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு சில பேர் வேப்பில கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற அது மூடப்பழக்கமா ஆகிவிட்டாங்க அதே போல சில இடங்களில் அம்மையை நோய் வந்தாக்கா வெள்ளை துணியை கொண்டு தான் கட்டுவாங்க வெள்ளை துணியை உடிச்சு விடுவாங்க அது என்ன தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பொதுவாகவே எந்த மனிதரும் எந்த கால கட்டத்திலும் தூய்மையாக தான் இருக்கணும் அது வெண்மை நிற ஆடை ஒரு மனிதன் தூய்மையாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது அதனால தான் பயிலாம் செல்வதார்கள் சொன்னாங்க நீங்கள் அணிகிற ஆடைகளில் சிறந்தது வெண்மை நிறம் கொண்ட ஆடை அப்படின்னு சொன்னாங்க காரணம்னு சொன்னாங்க அது காரணம் தூய்மையாக இருக்கிறது ஏன்னா வெள்ளை நேரம் ஆடை ஒரு ஆள் உடுத்தினா விங்கல எல்லா இடங்களும் உட்கார மாட்டார்ல செலவு உட்கார சொல்லுவாங்க உட்கார்ந்தாக்கா அழுக்கு தெரிஞ்சுன்னா உட்கார இருப்பார் ஆனால் அதில் கலர் ட்ரெஸ்ஸை போட்டாக்கா ஒரு பாடு உட்காந்துருவார் ஏன் யாருக்கு தெரிய போகுது அதான் கலர் ட்ரெஸ்ஸை வெளியே தெரியாதில்ல அப்போ தன்னுடைய ஆடையில் அழுக்கு படுகிறதா இல்லையாங்கிறதுல இவங்களுக்கு கவனம் இல்லை மற்றவங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறதுல தான் அப்போது கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறான்னு வெங்களேன் அதான் அழுக்கு பட்டுருச்சு மற்றவங்களுடைய பார்வை வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அழுக்கை இவர் சுமந்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா இவருடைய ஆடையில் வந்து அழுக்குகள் வந்தனும் அசுத்தங்களும் பணிந்து இல்லையா அது பற்றி கொலை பண்ண மாட்டேங்கிறாங்க மற்றவங்களுக்கு இல்லையா அதை தான் இப்போ ஆடை அவர் அணிந்திருந்தால் எல்லா இடத்துலையும் உட்கார மாட்டார்ல எவ்வளோ வேணால் நிற்பார் கால்கடையே நிற்பார் உட்கார மாட்டார் காரணம் அப்போ தூய்மையாக இருப்பதற்கு இந்த வெண்மை நிற ஆடை இருக்கிறது கொஞ்சம் அழுக்கானாலும் கூட அதை யூஸ் பண்ண மாட்டாங்க தீக்கு போட்டு வேற ட்ரெஸ் போட்டுருவாங்க ஆனா கல்லட்டு சாப்பிடுல அழுக்கானாலும் கூட பிறகு தெரியாதுங்கிறதுனால அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க பல நாட்கள் கூட போடுவாங்க இப்படி எல்லாம் பழக்கத்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் இதன் அடிப்படையில் அடிப்படையில் உள்ளது மூட நம்பிக்கை அடிப்படையில் ஆனதல்ல ஆனால் சில பேர் நினச்சிடுறாங்க இப்படி தான் செய்யணும் பழக்க வழக்கம் இந்த மாதிரி அம்மா வந்திருக்கிறாங்கன்னு இவங்களாக கொண்டது அது தவறான எண்ணங்கள் இஸ்லாத்துக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை எத்தனையோ நோய்களில் அது ஒரு நோய் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டு சிகிச்சைகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்